அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு நயனுடையான் ஏற்கனவே இந்த சொல்லுக்கு பொருள் பார்த்துருக்கோம் நயனுடையான்னு சொன்னாலே ஒப்புரவு அப்படிங்கிற ஒரு நல்ல இயல்பை உடையவன் ஆஹ் நயன் உடையான்னு சொன்னால் ஒப்புரவு செய்யும் மனப்பான்மையை உடையவன் பரோபகாரம் செய்யக்கூடிய மனப்பான்மையை ஆழமாக கொண்டிருப்பவன் எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதையே சிந்தித்து கொண்டிருப்பவன் அவனுக்கு வறுமைங்கிறது எப்படிப்பட்டது என்று இந்த குரல் சொல்லுகிறது நல்கூர் தான் ஆதல் நல்குறவு ஒரு அதிகாரம் வரப்போகிறது பொருட்பால் நல்குறவுன்னா வறுமைன்னு அர்த்தம் வறுமைங்கிறது என்ன தெரியுமா அப்படிங்கிறார் ஒப்புரவு அப்படிங்கிற ஒரு பண்பை உடையவன் வறுமை அடைதல் என்பது எப்படி என்றால் செய்யும் நீர செய்யாது அமைகளாவார் ஒப்புரவு செய்ய முடியாமல் போயிடுதுன்னு சொன்னால் அதாவது பரோபகாரம் செய்ய இயலாமல் போய்விடும் பொழுது அதைத்தான் அவன் வறுமையாக கருதுகிறான் என்று இங்கே உபதேசம் செய்திருக்கிறார் இந்த எட்டாவது குரலும் ஒன்பதாவது குரலும் என்ன கருத்தை நமக்கு சொல்லுகிறது என்றால் நாம் அனுபவிக்கிற பொருள்களை அனுபவிக்க முடியாம போறது வறுமை கிடையாது பிறருக்கு வறுமை காரணமாக உபகாரம் செய்ய முடியாம போகிறதே அதுதான் வறுமை அப்படிங்கிற கருத்து அது மாத்திரம் இல்லை வறுமையினால உபகாரம் பண்ணாமல் இருந்துடக்கூடாது வறுமையா இருந்தாலும் உபகாரத்தை பிறருக்கு நன்மை செய்வதை விட்டுவிடக்கூடாது என்ற கருத்தை உணர்த்தி இருக்கிறது நிறைய பேர் தனக்கு உணவு இல்லையே உடை இல்லையே வாழ்க்கையில் வசதி இல்லையே அப்படின்னு வருந்தது உண்மையிலே வறுமைன்னு சொல்லலாம் ஆனால் இவன் அப்படி இல்லை இந்த நயனுடையான் என்று சொல்லக்கூடிய ஒப்புரவாளன் தனக்கு இல்லையே அப்படின்னு எந்த காலத்திலையும் வருந்த இந்தந்த கடமைகளை பிறருக்கு செய்ய முடியலையே அப்படின்னு மனம் வருந்ததான் அவன் வறுமையாக கருதுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒப்புரவு அப்படிங்கிற நல்லியல்புடையவன் வரியனாக போவது வரியன்னா ஏழையா போவது அப்படிங்கிறது செய்ய விரும்புகிற செய்யப்பட வேண்டிய நல்ல அறங்களை பிறருக்கு செய்ய முடியவில்லையே என்று மனம் அமைதி பெறாத நிலைதான் அப்படிங்கிறது இந்த குரல் மூலம் என் அழகா நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது கம்பர் சொல்லுவார் உண்ணும் நீரினும் உயிரினும் இவனையே உவப்பர் அப்படின்னு கம்பருடைய இராமாயணத்தில் வருகிறது மக்கள் எல்லாம் நீரை காட்டிலும் தங்களுடைய உடம்ப காட்டிலும் இவனையே பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் விரும்புவார்கள் என்று இதன் மூலம் உணர்த்தியிருக்கிறார் நயனுடையவனை உலகம் உவத்தல் இதனாலதான் எப்படி வறுமையிலும் செம்மையா இருக்கிறத பார்த்துத்தான் உலகம் அவனை போற்றி மதிக்கிறது என்பது கருத்து பதவம் நயன் பிறருக்கு நன்மை உடையான் செய்யும் பண்பு உடையவன் நல்கூர்ந்தான் வறுமை அடைதல் ஆதல் என்பது செய்யும் இடைவிடாது செயல்புரியும் நீர பண்பை வளர்க்கும் பொதுநலத் தொண்டை செய்யாது செய்ய இயலாமல் அமைகளா மன அமைதி நீங்கி வருந்துகின்ற ஆறு தன்மையுடைய பண்பாகும் பிறருக்கு நன்மை செய்யும் பண்புடையவன் வறுமையடைவது என்பது என்னவென்றால் இடைவிடாது செயல்புரியும் பண்பை வளர்க்கும் பொதுநல செய்ய இயலாமல் மன அமைதி நீங்கி மன அமைதியின்றி வருந்துகின்ற தன்மையுடைய பண்பாகும்